எனக்கு கட்டரையிட்டுள்ளான்பிசா செல்லும் அவர்கள் கூறினார்கள் என் பெயரை அல்லாஹ் கூறினானா என்று உபயர் ரதி அல்லாஹும் அவர்கள் கேட்டார்கள் அவர்கள் கூறியதும் புகாரி மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது முஸ்லிம் ஏழு ஒன்பது ஒன்பது மற்றொரு அறிவிப்பில் உபயர் ரதியாஹு அழுதவாறே இருந்தார்கள் என்று உள்ளது